நல்ல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மகத்துவம் மிக்க இந்த இரவிலே ஒரு சம்பவத்தை கொண்டு நான் என்னுடைய இந்த பயானை ஆரம்பிக்கிறேன் நிறைய பயான்கள் விளக்கங்கள் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முன்பெல்லாம் ஒரு பயான் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆளுமை ஒரு அறிஞரை வருடத்தில் ஒரு முறை இருமுறை இருந்து அழைத்து வந்து பயான்கள் நடத்துவார்கள் அதுபோன்ற நிகழ்ச்சிகளை கொண்டுதான் மக்களுக்கு மார்க்க விஷயங்கள் எல்லாம் கிடைத்துக் ஆனால் இன்று அப்படி அல்ல நினைத்த நேரம் நினைத்த இடத்திலேயே எந்த பயானையும் எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்கிற அளவிற்கு பயான்கள் எல்லாம் இன்றைக்கு மலிவாக அமைந்து விட்டது நாம் வைத்திருக்க கூடிய சாதாரண போன்களிலே கூட பல நூறு பயான்களை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு அதுல மெமரி இருக்கிறது இன்னும் ஊடகங்கள் வசதிகள் எல்லாம் கூட இருக்கிறது அவ்வளவு பயான்களை நாம் இன்றைக்கு கேட்கிறோம் ஒரு சம்பது ஒரு வயதான ஒரு பெரிய மனிதர் எப்போதுமே முனுசத்திலே சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் அசருடைய தொழுகைக்கு பிறகு அந்த பெரிய மனிதர் அசர் தொழுகை முடித்த பிறகு அந்த இமாம் இருக்கிற இடத்தை நோக்கி உட்கார்ந்து வருகிறார் இமாம் ஷாப் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் எதற்காக இவர் நம்மை நோக்கி வருகிறார் என்று பக்கத்திலே வந்த அந்த பெரியவர் அந்த இமாமுடைய கரத்தை பிடித்து கொண்டு கேட்கிறார் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்கள் அமல் செய்துன்மலை எனக்கு கட்டுங்கள் அமல் செய்துன்று இருக்கிற்கு சாக்கள் தான் கேட்பாங்க பெருமாநாட்டா அவங்கள்ட்ட வரக்கூடிய தோழர்களை கேட்பாங்க ஏதாவது ஒரு அமலை எங்களுக்கு சொல்லுங்கள் யார சூழ்நா என் எனக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்கள் என்று சகாதான் கேட்பாங்க அந்த பெரிய மனிதர் அந்த இமாமை நெருங்கி கேட்கிறார் ஒரு அமலை எனக்கு சொல்லுங்கள் நான் இதோ முதியவன் அகிவிட்டேன் நான் அமல் செய்தால் பயன்படக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த இமாம் சொல்லுகிறார் நீண்ட நேரம் யோசித்து பார்த்து இவருக்கு என்ன அமலை சொல்லுவது மார்க்கத்தில் எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது எத்தனையோ அறிவுரைகள் இருக்கிறது என்ன சொல்வது இவருக்கு உடனே அவருக்கு ஞாபகத்திலே ஒரே ஒரு அதிசு தான் வருகிறது நாம் அடிக்கடி அந்த ஹதீசை சொல்வோம் அவர்கள் சொன்னார்கள் வார்த்தைகள் அது ரஹ்மான் மிகவும் பிரியமானவை ஹபீபசானி அல் அல் ரொம்ப ரொம்ப லேசானவைே அல்லாஹுடைய அந்த தராசலே கனமானவை ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் அவை பிடித்தமானதும் நாவிலே சொல்வதற்கு எளிதானதும் நாளை தராசரே ஜனமானதும் அந்த ரெண்டு வார்த்தைகள் சுபகான் அல்லாஹந்தி சுபஹான் அல்லாஹில் என்று அந்த பெரியவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த இமாம் மூன்றாவது முறையும் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த ஹதீஸை அந்த இமாமிடம் இருந்து மூன்று முறை சொல்ல சொல்லி மரணம் செய்து கொள்கிறார் மரணம் செய்த அந்த பெரியவர் அந்த நிமிடம் முதல் சென்றாலும் சரி அங்கிருக்கிற மக்களை அழைத்து இந்த ஹதீஸை சொல்வார் மக்களே அடைந்து கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு சொற்கள் தான் அல்லாவுக்கு பிரியமானது சொல்வதற்கு சுஹா நல்லா சுகா நல்லா இல்ல இது கல்யாண வீட்டுக்கு போனாலும் சொல்வாரு மவுக்கு வீட்டுக்கு போனாலும் சொல்வாரு எந்த சபையில எங்க நின்றாலும் இந்த ஹதீஸ் யாருக்கு யாரை பார்த்தாலும் இந்த ஹதீஸ் சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலும் சொல்றது வாலிபர்களை பார்த்தாலும் வியாதி சென்று விட்டார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார் பல மாதங்கள் சுயநினைவு இல்லாத நிலையிலேயே கழிந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் அவரை சுற்றி அவருடைய பிள்ளைகள் மகன்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அவ்வளவு காலங்களாக அவ்வளவுட்களாக நினைவில் இருந்தது அவர் ஒரு நாடியை பிடித்து பார்க்கிறார் பெரியவருக்கு நினைவு வந்து விட்டது என்று ஆனால் நடந்தது என்ன கண்ணை திறந்த அந்த பெரிய மனிதர் சுற்றி நிற்கிற தன்னுடைய கூட்டத்தை பார்த்து அந்த மருத்துவரை பார்த்து சொன்னார் அவரை பார்த்து சொன்னார் டாக்டர் அவர்களே உங்களுக்கு நான் ஒரு ஹதீசை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருடைய அதோடு அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறேன் இந்த ஹதீசை எப்போது கேட்டாரோ அதிலிருந்து எல்லா மக்களுக்கும் இந்த ஹதீசை சொல்வது எந்த சபைக்கு போனாலும் சொல்வது இப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்ட மனிதர் அவருடைய உயிர் பிரிகிற நேரத்திலும் இந்த ஹதீசை சொல்லி அதில் இடம்பெற்ற சுபகா நல்லி சுபகா நல்லாயின் ஆதி இந்த ஹதீசை சொல்லி அவருடைய உயிர் பிரிகிறது இவ்வளவு பாக்கியமிக்க மரணம் அது எதற்காக சொல்ல வந்தேன் நம்ம ஆயிரம் விஷயங்களை கேட்கிறோம் ஆனா நாம் அமல் செய்யறதும் இல்லை மற்றவங்களுக்கு சொல்றதும் கிடையாது பயான்கள் அதனாலதான் சுருக்கமாக இருக்கணும் நீண்ட பயான்கள் மனதில் நிற்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உபதங்கள்ல கூட துவாக்கள் வாழ்நாள் முழுக்க தாவத்து கொடுக்க வேண்டும் இதுதான் பயான்களை கேட்கறதனுடைய நோக்கம் அதனால பொழுதுபோக்குக்காக நாம் அமர்ந்தோம் ஏதோ சில விஷயங்களை கேட்டு கலைந்தோம் என்று இல்லாமல் சொல்லப்படுகிற இந்த விஷயங்களை கவனித்து நானும் அதை புரிந்து அமல் செய்து எல்லா மக்களுக்கும் அமல் செய்ய வேண்டும் எப்படி அந்த பெரியவர் அமல் செய்து மரணிக்கிற போது இந்த கனிமாவோடு மரணித்தாரோ அல்ல அந்த நல்ல தௌசியத்தை நமக்கும் தர வேண்டும் அல்லாஹ் முன்னடியார்களே நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் அல்லா நமக்கு ஒரு எதிரியை கிடைத்திருக்கிறான் ஒரு எதிரியை படைத்திருக்கிறான் அந்த எதிரியை எதிரி என்று அல்லாவே நமக்கு சொல்லி காட்டவும் செய்வான் அந்த எதிரி சொல்லி எதிரியாகவே கருதுங்கள் எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள் இப்படி ஒரு எதிரி எல்லாம் கொடுத்து இந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரின்னு சொன்னா நம்ம எல்லாரோடையும் இருக்கிறான் சில எதிரிகள் மனிதர்கள் சில எதிரிகள் இருக்கலாம் சிலருக்கு எதிரி இருக்கலாம் செலவுக்கு எதிரி இல்லாமல் போகலாம் இந்த எதிரியும் பெருமனார் உலகத்துல எந்த மனிதன் ஆனாலும் சரி அவனோடு ரெண்டு நண்பர்களும் கூடவே சேர்ந்து படைக்கப்படுறான் ரெண்டு நண்பர்கள் கடியனம் என மலக் கடினம் என்தான் ஒன்று மலக்கு என்கிற ஒரு நண்பரும் அவனோடு படைக்கப்படுகிறார் சைத்தானிலிருந்து ஒரு நண்பனும் அவனோடு படைக்கப்படுகிறான் அப்ப படைக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மனத்தும் இருக்கிறார் ஒரு சைத்தானும் இருக்கிறார் பெருமனார் சதுல்லாசன் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன போது அன்னை ஆயிஷா அவர்கள் ரொம்ப துணிச்சலான பெண்மணி நிறைய கேள்விகளும் கேட்கிற பெண் பெருமனாரிடத்துல எல்லாரும் எல்லா கேள்வியும் கேட்டு முடியாது எல்லாரும் கேட்க மாட்டாங்க பயப்படவும் செய்வாங்க அவனுடைய முகத்தை யாரும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சில விடுநிலக்க ஒரு மலக்கும் எல்லாரோடையும் செய்தித்தான் இருக்கிறான் இருக்கிறீங்க உங்களோட சிரித்துக்கொண்டே சொன்னார்கள் ஆம் என்னோட மனத்தில் சைத்தானும் என்னோடும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னோட உள்ள சைத்தான் சைத்தான் அல்ல முஸ்லீமாகி விட்டான் என்று பெருமா நான் அவர்கள் சொன்னார்கள் ஆக இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது ஒவ்வொரு மனிதரோடும் சைத்தான் இருக்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த செய்தான்கள் நம்முடைய உள்ளத்துல பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன சைத்தானுடைய சூழ்ச்சி வலைகள் அந்த சூழ்ச்சி வலைகளில் நாம் தப்பிப்பது எப்படி இதுதான் இன்றைக்கு நான் சொல்ல போகிற உபதேசம் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று சொன்னால் ஏராளமான சூழ்ச்சிகள் இருக்கிறது சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவற்றில் ஒரு சில சூழ்ச்சிகள் நாம் அடிக்கடி அந்த சூழ்ச்சிகளுக்கு பலியாக விடுகிறோம் அவர்கள் சிலவற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு சைத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறான் பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான் அதுல ஒன்று என்னன்னு சொன்னா மனிதனுக்குள் கோபத்தை தூண்டிவிடுதல் பெருமனார் செல்லிசில் அவர்கள் சொன்னார்கள் கோபம் என்பது சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று கோபம் என்பது சைத்தானுடைய சூழ்ச்சி ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்த கூடிய சூழ்ச்சிகள் ஒன்றுதான் கோபது ஒரு முறை பெருமன் கோபம் கோபத்திலே அவரு முகமெல்லாம் சிவந்து அவருடைய மூக்கு பிறந்து விடும் அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார் பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் இவர் உடனே அவதும் இல்ல என்று சொல்லிவிட்டால் அந்த கோபம் தனிந்து விடும் என்று சொல்லிவிட்டு பெருமாள் சவந்தா அலிசன் அவர்கள் கோபமானது சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு இந்த சைத்தான் வந்து கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் எனவேதான் அவர்கள் சொல்வார்கள் எந்த மனிதனுக்கு கோபத்தை செயல்படுத்த சக்தி இருக்கிறது அவர் முதலாளி அவர் நினைச்சா தன்னுடைய தொழிலாளிகள் மீது கோடலாம் என்ன வேண்டும் செய்யலாம் தன்னுடைய கோபத்தை செயல்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹால அவரை எல்லா படைப்புகளுக்கு முன்னாலும் அவரை அழைத்து அவரை கௌரவிப்பான் அவரை அல்லாஹால்கள் கணக்கே கிடையாது ஒரு ஷகீதுக்கு கூட ஒரு அல்லாவுடைய பாதையில வீர மரணம் அடைந்த ஷகீ அவருக்கு கூட எழுபது ஹூரலின்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆனா யார் கோபத்தை அடக்குகிறாரோ பெருமனார் செல்ல சொன்னார்கள் அவருக்கு நாடிய ஊரலகங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நபிசல்லா அலிசுன் அவர்கள் சொன்னார்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒரு சூழ்ச்சி என்ன இந்த கோபம் நம்ம பலருக்கும் கூட அதிகமாக கோபம் இருக்கும் நபிசல் ஒரு சகாவில்லா ஔசினி எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்க நபிசன் அருகா சாஹபு கோவப்படாது பெருமையும் கேட்கிறாரு ஔசினி யாரோல்லா இன்னும் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் பெருமன அருகா சகபப் கோவப்படாது மீண்டும் கேட்கிறாரு நபி சொன்னாங்க கோவப்படாதே அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பெருமானாருடைய இந்த ஹதீசை நான் யோசித்து பார்த்தேன் ஏன் நபி அவர்கள் கோவப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் என்று அடுத்தமா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா யோசித்து பார்த்தால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக விளங்குவது கோபம் ஒரு மனுஷன் கோவப்பட்டான்னு சொன்ன கோபடுகிறான்னு சொன்னா அவனுடைய எல்லா உறுப்புகளுமே பாவம் செய்யும் மனிதன் எல்லா உறுப்புகளும் பாவம் செய்யும் கண்கள் எதிர்புள்ளவர்களே மிக மோசமா முறைக்கு பார்க்க அவனுடைய நாவிலிருந்து என்ன பேசுவான்னு சொல்ல முடியாது என்ன வார்த்தை கோபத்துல செல்லுவான்னு சொல்ல முடியாது அவனுடைய கைகள் இருக்கிறது எதையாவது எடுத்து எதையாவது அடிக்கும் தோணும் ஒரு மனிதன் கோவப்படுகிற போது அவனுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பாவம் செய்கிறது எனவேதான் நபி சொன்னார்கள் கோபப்படாது ஆக இது சைத்தானுடைய முதலில் சூழ்ச்சி என்ன கோபம் மனிதனை கோபத்தின் மூலமாக வழி எடுப்பது இரண்டாவது சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இரண்டாவது சூழ்ச்சி என்னன்னு சொன்னா கொல நாட்டில் சொல்வார்கள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள உண்டு என்ன சைத்தா வந்து வழிபாடுகள் வணக்கங்கள் இதை நமக்கு ரொம்ப பாரமா காட்டுவான் ஒரு பாவ செய்யறதை அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய மக்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை வாரம் அப்ப சைத்தானுடைய சூழ்த்திகள் உண்டு சொன்னா நல்ல விஷயங்கள் வணக்கங்கள் அதையெல்லாம் பெரிய பாரமாக காட்டுவோம் குரான் ஓதுறது சுமையாக தெரியும் ஒரான் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாது ஆனா மணிக்கணக்கில் உட்காந்து பத்திரிகை பார்க்க நேரம் இருக்கும் மணிக்கணக்குல உட்காந்து டிவி பார்க்க முடியும் எந்த பயனும் தராத செல்போன் இந்த காலத்தினுடைய பெரிய சூழ்ச்சி பெரிய முசீபத்து இந்த செல்போன் அத்தனை வரை அவர்கள் எடுத்து வச்சிருக்கு நல்லவர்கள் தீயவர்கள் பாமரர்கள் ஆளுநர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்போனுங்கிற பைத்தியத்துக்கு எல்லாம் அடிமை ஆயிட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா பாருங்க ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சரி ஒரு ரயில்ல உட்காந்தாலும் சரி பஸ்ல உட்கார்ந்தாலும் சரி எல்லாருக்கு செல்போன்களை பைத்தியம் வழிபாடுகளை தொழுக ரொம்ப பாரமா தெரியும் நான் ஒவ்வொரு சிறைபராத்திரத்திற்கதையும் சொல்றது இரவு நீண்ட நேரம் வணங்கி விட்டு காலையில பஜிர் தொழுகிக்கு வராம போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க விழித்திருந்தது கூட வேஸ்ட் விழிச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல அதுக்கு இப்ப படுத்துட்டீங்க காலையில பஜிருக்கு ஜமாத்தோட வந்துட்டீங்க நின்று தொழுத நன்மை விட்டால் இரவு முழுக்க நின்று வணங்க கூட உட்காந்துட்டு பஜிர் தொழுதாம படுத்தீங்கன்னு சொன்னா உங்க காதுகள் சைத்தானுடைய டாய்லெட் ஆயிடுது உங்க சவிகள் இருக்குல்ல அது டாய்லெட் அது நாங்க நபி சொன்னாங்க ஒரு சகாதிய நபி விசாரிச்சாங்க காலையில பஜிர்ல நீங்க அவரு வரலன்னு சொல்லி சாபா குளிச்சு யாரும் தூங்கிட்டாரு அந்த மனிதனுடைய செவிகளிலே ஷை கான் திருநீர் கழித்து விட்டான் அப்ப ஷை கானுடைய கழிப்பிடங்கள் எதுன்னு சொன்னா யார் பதில் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய செவிகள் ஷை தானுடைய கழிப்பிடங்கள் நீங்க செபிபராத்துடைய இரவுல உங்களுடைய செவிகள் எல்லாம் டாய்லெட் ஆகணும் விரும்புறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்க ஏன்னா இந்த கூட்டம் காலையில பதில்ல இருக்கிறது இல்ல அதனால சைத்தானுடைய சூழ்ச்சிகள ஒண்ணு என்ன வணக்கங்களை பூர செய்த பாரமாக்கிடுவான் பாவங்களை பூர லேசாக்கிடுவான் பாவம் செய்யறது லேசா இருக்கும் மணிக்கணக்கில் பேப்பர் படிக்க முடியும் மணிக்கணக்குல டிவி பார்க்க முடியும் ஆனா தொடுகிறதுக்கு நேரம் இருக்காது சூழ்ச்சி என்னன்னு வணக்கங்களை எல்லாம் பாரமாக ஆக்கி நம்ம வணக்கங்களை ஒட்டும் தூரமாக ஆக்கிடுவோம் பிரான் எடுத்து போத உட்காந்த தூக்கம் வந்துடும் இதுக்கு செய்ய ஆரம்பிச்சா மனசுல இன்பம் இருக்காது மனசுல சோறு வந்துடும் இது எல்லாமே சைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று உடமாக்கன்னு சொன்னாங்க சைத்தானுடைய சூழ்ச்சிகள் மூன்றாவது என்ன இன்னைக்கு நம்ம பலருக்கும் இந்த சூழ்ச்சிக்கு நாம பலியாயிருக்கோம் அரபியில வசுவாங்க அர்த்தம் அதற்கு இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் பெரிய சூழ்ச்சி என்ன வசுவாங்கிற சூழ்ச்சி எல்லா விஷயத்திலயும் சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துவான் ஒரு சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தேகங்கிற வசுவசாவை ஏற்படுத்துவான் கணவனுக்கு மனைவி மீது மனைவிக்கு கணவன் மீது வசோசா அதனால பல குடும்பங்கள் உடஞ்சு நாசமா போயிடுது ஏற்படுத்துவான் வணக்கங்கள்ல சைத்தா வசோசாவை வந்தா ஹக்பர் அப்படி நீட்டா போதும் காத்து புரிஞ்ச மாதிரி சத்தம் கேட்கும் காத்து புரிஞ்ச மாதிரி ஏதோ சிறுநீர்ல ஒரு சில டிராப்ட் ஒரு சில மாதிரி சைதா எண்ணத்தை ஏற்படுத்துவான் சஹாப் அக்கல் இது ஒன்னா கேட்டாங்க ஒரு சகாபிண்டிய அரசு தான் எப்பெல்லாம் பின் துவாரத்தில் இருந்து சூழ்ச்சி ஒரு மோனின் தொலுகைக்காக நின்று விட்டால் அவருடைய பின் துவாரத்திலே சென்று சைத்தான் ஊதுகிறான் பின் துவாரத்துல சைதான் ஊதுறான் எதற்காக சொன்ன காத்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவருடைய தொழுகை கெடுக்கணும் அவர் மறுபடியும் போய் உதவி செய்யணும் திரும்பிய சூழ்ச்சி நான் தொழுகைக்காக உதவு செஞ்சி வர்றேன் ஆனா உதவு செஞ்சி வரும்போதே எனக்கு சந்தேகம் வருது என்னுடைய உறுப்பில் இருந்து சிறுமி கசிந்து விட்டதோ என்று நபி சொன்னாங்க காலப்படாத இதுவும் சைதானுடைய வசோசா ஷெய்தானுடைய சூழ்ச்சி இது சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்த நிம்மதியாங்க சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது உதவு செஞ்சு முடிச்சிட்டு உதவுல நிறைய சுண்ணத்துகள் இருக்கு அதுல பல சுண்ணத்துக்களை நம்ம செய்யறோம் நிறைய சுண்ணத்துக்களை விடவும் செய்யறோம் உதவுல நிறைய சுண்ணத்துகள் உண்டு அதுல வந்து என்ன நிசல்லது பெருமான செல்லுள்ளனவர்கள் தன்னுடைய முன்னெற்றில அப்படி ஊற்றுவாங்க அப்படியே ஜாடி வழியாக நனைஞ்சு விடும் நெற்றியில் அப்படி ஊத்தி ஊற்றுவாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெண்டாவது பெருமானார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உதவு செய்து முடித்ததும் அந்த உதவனுடைய மிச்ச தண்ணீரை எடுத்து குடிப்பாங்க உதவனுடைய மிச்ச தண்ணீர் அது இப்போ குடிக்க முடியாது வீட்டுல உதவு செய்யறோம் வீட்டு தண்ணீர் உதவு செய்யறோம் அந்த பாத்திரத்தினுடைய மூன்றாவது பெருமான என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உதவு செய்து முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நம்முடைய ஆடைகளை அந்த மரும உறுப்பை ஒட்டிய பகுதியில தெளித்து விடுவாங்க அந்த உறுப்பை ஒட்டிய பகுதியில தெளிப்பாங்க இது எதற்காக அப்படின்னா ஒருவேளை சைத்தா நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி சமாதானமா நடந்துச்சு அந்த சஹாதி வந்து கேட்கறாங்க எனக்கு இது உதவு செஞ்ச பிறகு சிறுநீர் கசிக்கிற மாதிரி சந்தேகம் வருது இப்ப நபி சொன்னாங்க கவலைப்படாது சைதானுடைய வசவசா இது சூழ்ச்சி இது நீ ரெண்டு செய்ய வேண்டும் உடனே ஒது செஞ்ச பிறகு உங்களுடைய உருப்பை ஒட்டி ஆடையில கழித்து விடுதல் பெருமானு ஒன்றுதான் அல்லாவு பத்தியே சைதான் சந்தேகத்தை ஏற்படுத்துவான் நமக்கு தனியா இருந்தா இந்த உலகம் எப்படி தோணுச்சு யார் படைச்சது இப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில சைதான் இந்த கேள்வியை நிறுத்துவான் அல்லாவை யார் படைச்சது அல்லாவை யார் படைச்சது சகாபாக்கலும் சொன்னாங்க நவீனத்துல காட்டும் எகள் நெருப்பால் நிரப்படுவது மேலானது அப்படின்னா அப்படின்னு சந்தேகம் வருது எங்களுக்கு எல்லா பத்தியும் சந்தேகங்கள்லாம் வருது பெருமாள் சொன்னார்கள் ஈமான் இருக்கிற உள்ளத்துலதான் சந்தேகங்களும் வரும் எந்த உள்ளத்துல ஈனான் இருக்கதோ அந்த உள்ள சந்தேகம் வரும் இடத்துல கேட்கப்பட்டது இது மாதிரி ஏற்படுத்தலாம் அல்லாவை யார் படுத்ததுன்னு கேள்வி வந்துருது இவன அப்பா சொன்னார்கள் இந்த சந்தேகம் எப்போது வந்துவிட்டாலும் உடனே செல்லுங்கள் கொள்கை ஆகும் இந்த சூறாவை ஓதுங்க அவ்வளவுதான் ஒரு சூழ்ச்சி அடுத்த நாளாவது சைத்தான் மனிதர்களை வழி எடுப்பதற்காக அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் மோசமான ஒரு சூழ்ச்சி என்ன மனிதர்களை நிர்வாணமாக ஆக்கக்கூடிய சூழ்ச்சி மனிதர்களை நிர்வாணமாக்குறது சைத்தா வந்து நம்முடைய சாய்தண்டையரான ஆதம் ஹவ்வாவை என்ன செஞ்சா முதல்ல முதல்ல சைதா செஞ்ச வேலை என்ன சொர்க்கத்துல ஆதமும் ஹவ்வாவும் ஆடையோடு இருந்தார்கள் ஆடையோட இருந்தாங்க சைதா முதல்ல செஞ்சது என்ன அந்த ரெண்டு பேரையும் நிர்வானமாக ஆக்கிட்டான் அல்ல குரான் சொல்லி காட்டுறான் ஒரு பாலத்தை செய்ய வைத்து ஆதமையும் ஹவ்வாவையும் நிர்வாணமாக ஆக்கினான் சைத்தானுடைய மோசமான சூழ்ச்சிகள ஒன்றுதான் மனிதர்களை நிர்வாணமாக ஆக்குவது இனிய சூழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு மேற்கத்திய உலகம் அது பலியாகி அதுல நாசமாகி இந்த நிர்வாண கலாச்சாரத்துல அழிந்து நாசமாகி இன்றைக்கு அவங்க சத்தியத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த நிர்வாண கலாச்சாரம் முஸ்லிம்கள்கிட்ட பரவி கொண்டிருக்கிறது இந்த நிர்வாண கலாச்சாரம் யார் மூலமாக பெண்கள் மூலமாக தான் குறவுது மேற்கத்திய ஆண்டுகள்ல ஆண்கள் முழுசா உடம்போட்டிருக்கிறான் ஒரு டிரஸ் மூணு சொன்னார்கள் என்னுடைய உண்மத்தில ரெண்டு பிரிவினர் நரகவாதிகள் என்னுடைய உண்மத்திலின் உண்மத்தி என் உண்மத்தில ரெண்டு பிரிவுகள் நரகவாதிகள் ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா என்னுடைய வேலைக்காரர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய முதலாளிகள் வேலைக்காரங்கள முதலாளிகள் ஒரு பிரிவு இரண்டாவது பிரிவு யாரு தெரியுமா அது என்னுடைய உண்மத்திலே பின்னால் தோன்ற பெண்கள் அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன உன் காசியா துன் ஆரியா துன் அந்த பெண்கள் யாருன்னு சொன்னா காசியாத்து ஆடை உடுத்தி இருப்பார்கள் ஆனா ஆரியா துன் நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஆடை உடுத்தியும் நிர்வாணமாக இருப்பார்கள் இதற்கு பல பொருள் உலமாக்கல் சொன்னாங்க ஆடை உடுத்தி நிர்வாணமாக அரைகுறை ஆடை உடம்பின் ஒரு பகுதி மறைந்து ஒரு பகுதி மறைக்காம இருப்பாங்க இப்படியும் விளக்கம் இன்னைக்குள்ள பெண்களுடைய பருதா கூட அப்படிதான் இருக்கு நம்முடைய பெண்களுடைய பருதா என்ன ஒரு பக்கம் ஒரு கருப்பு பொறுப்பா போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் முடிய தலைமுடிய மறைக்காம உடனுடைய கலாச்சார சைத்தா பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதம் இந்த நிர்வாண கலாச்சாரத்தின் மூலமாக சைத்தா முஸ்லிம்கள்ல பலரையும் பல வகையான தினாவுக்கு ஆளாக்குறாங்க ஒரு பெண்ணை பார்க்கிற கண் தினா செய்கிறது ஒரு பெண்ணை ரசிக்கிற உள்ளமும் தினா செய்கிறது சம்பந்த அந்த விளம்பரங்களுக்கும் பெண்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது ஆனா அதுக்கும் ஒரு பெண்ணை தான் கொண்டு வரப்படுது அந்த பெண்ணை எவ்வளவு மோசமாக எவ்வளவு அரைகுறை ஆடையில கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ஆடைகளை கொண்டு வருது இந்த நிர்வாண கலாச்சாரத்தின் மூலமாக சைத்தான் மனித எண்ணத்தை வழிகெடுக்கிறார் சைத்தானுடைய சூழ்ச்சிகளை இதுவும் ஒன்று அடுத்தது சைத்தானுடைய சூழ்ச்சி என்ன மனிதர்களை வழிகெடுப்பதற்கு சைத்தான் அடுத்து பயன்படுத்துகிற சூழ்ச்சி என்ன பாவங்களை அழகாக காட்டுவது என்று சொல்வார்கள் ஆளும் இதை சொல்லி காட்டுகிறது மனிதர்களுக்கு சைத்தான் பாவங்களை அழகாக காட்டுவான் பாதத்தை அழகான் காட்டுறதுக்கு நிறைய உதாரணங்கள் தேவையில்லை ஒரு சில உதாரணம் போதுமானது அல்லா இயற்கையாகவே மனிதனை அழகான தோற்றத்தில் குடைத்திருக்கிறோம் அந்த அழகான தோற்றம் என்பது தாடியோடு கூடிய தோற்றம் இது ஆண்களுக்கான அழகு இப்படி காட்டுறான்னு சொன்னா தாடியை செரைச்சா அழகு தாடி அழகு கிடையாது தாடி எடுக்கிறது தாடி சிறைக்கிறது படி ஆயிடுறாங்க பெண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அந்த காலத்திலே இருந்துச்சு இந்த காலத்திலயும் இருக்குது இந்த பூர்வ முடியை நீக்குவது பெருமானார் செல்லிசன் அவர்கள் யார் பூர்வ முடியை அழகுக்காக நீக்குகிறார்களோ அத்தகைய பெண்களை அல்லா சபிக்கிறான் அவர்கள் சபிக்கப்பட்ட பெண்கள் அல்லா நமக்கு எந்த தோற்றத்தை தந்திருக்கிறானோ அவன் எதை விரும்புகிறானோ அதை விரும்பணும் அழகா காட்டுறது எல்லா பாவத்தையும் செய்தித்தா அழகுபடுத்திதான் காட்டுவான் பொய் சொல்றது அதை செய்தா அழகா தான் காட்டுவான் புறம் பேசுறது அழகுபடுத்தி காட்டுவான் வட்டி அல்லா ரசூ ஹராம் சொல்றாங்க ஆனா சைத்தா அழகா தான் காட்டுவான் இதை கொண்டுதான் நமக்கு நிறைய காசு கிடைக்குது நிறைய அழகுபடுத்தி காட்டுதல் சைத்தானுடைய சூழ்ச்சி என்ன தற்பெருமை பெருமைங்கிற ஒரு மோசமான ஒன்று இது மனிதர்கிட்ட அறவே இருக்க கூடாது பெருமைங்கிற குணம் நான் அடிக்கடி சொல்றது மூணு வார்த்தைகள் மனுஷன் வரக்கூடாது எந்த முஸ்லிம்கையும் மூணு சொற்கள் வரக்கூடாது அழிஞ்சு போனது யாரு சைத்தான் அல்ல வந்து ஆதம அலிஸ்லாமுக்கு சஞ்சா செய்யும்படி சொன்னான் சைத்தான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன ஹைரோ நான் ஆதமை விட நான் சிறந்தவன் எல்லாத்தையும் சொன்னா சாபத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டது வார்த்தை நான் அப்படின்னு வந்துடக்கூடாது மனுஷன அழிக்கக்கூடிய முத வார்த்தை ரெண்டாவது வார்த்தைன்னு தெரியுமா நம்ம தெரிந்து வெளிப்படக்கூடாத வார்த்தை என்ன எனக்கு எல்லாம் சொந்தம் இந்த வார்த்தை வந்துடக்கூடாது இந்த வார்த்தையால் அழிஞ்சு போனவன் சுற்றி ஓடக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டான் அப்ப சிராவன் பயன்படுத்திய வார்த்தைக்கு சொந்தம் அதுல அழிஞ்சு போனவன் தான் அதுல அழிஞ்சு போனவன் இல்ல எனக்கே எல்லாம் சொந்தம் உதாரணத்துக்கு போன அரசியல் நினைச்சிருவீங்க கடைசி நேரத்தில் யாரையும் பார்க்க முடியாத ஒரு கவிக்கு எல்லாம் அழிஞ்சு போடுவாங்க அல்லவுடைய நியதி மனுஷன் இருந்து வரக்கூடாத மூணாவது வார்த்தை என்ன என் திறமையால் அப்படின்னு வந்துடக்கூடாது இதனால் அழிஞ்சு போனவங்க யாரு பார்வம் பார்வனுக்கு மூசா சொன்னாங்க அவ சைத்தான் மனிதனை அளிக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல ஒன்று என்ன தற்பெருமை சொல்வார்கள் மனிதன் எதனால பெருமை அடிக்கணும் பெருமை அடிப்பதற்கு மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா மனிதன் ரெண்டு மலப்பாதையில் இருந்து வெளியே வந்தான் சிறுநீர் பாதையில் இருந்து வந்திருக்கிறான் இவனுடைய தந்தை ஆசைப்பட்டார் இவன் தந்தையினுடைய சிறுநீர் பாதையில் அசுத்தமாக வெளிப்பட்டவன் தான் மனிதன் அது இவனுடைய தாயினுடைய கருவறைக்கு சென்று அவனுடைய சிறுநீர் பையிலிருந்து வெளியேறியவன் மனிதன் ஆக ரெண்டு சிறுநீர் பாதை வழியாக வெளியேறியவன் மனிதன் ரெண்டு சிறுநீர் பாதையில் இருந்து மனிதன் இப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு பெருமைக்கு என்ன இருக்குது பெருமை இருக்குமோ செல்ல மாட்டான் என்பது என்பது எனது மேலாடை அது என்னுடைய தண்ணியத்தின் ஆடை எனவே மனிதர்கள் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவருக்கு நான் சொருக்கத்தை அராமாக்கிவிட்டேன் ஷை தான் மனிதர்களை அழிப்பதற்கு இந்த ஆணவம் கற்பெருமை என்கிற இந்த குணத்தை கொண்டும் மனிதர்களை சேர்த்தான் அழிக்கிறார் ஒரு மனுஷன் தற்போ இருக்கிறதுக்கு அடையாளத்தையும் கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது நம்ம பல ஆண்கள் கரண்டைக்கு கீழ் ஆடை எடுத்துக்கொண்டு நடக்கிறாங்க கரண்டைக்கு கீழ் ஆடை எடுத்துக்கொண்டு நடப்பவனை நாளை வறுமையில அல்லாஹ் ஏறடுக்கும் பார்க்க மாட்டான் என்று பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இந்த யார்கிட்ட ஆணவம் இருக்குதோ அவங்களை பத்தி நபி சொன்னாங்க நாளை வறுமை நாளிலே ஆணவக்காரர்கள் ஒரு எறும்ப போல எழுப்பப்படுவாங்க யார் வந்து தக்கப்ப ஒரு ஆணவம் இருந்துச்சு எறும்பு எல்லா மக்களும் அக்சர் மைதானத்தில் அவர்களை மிதித்து கொண்டு செல்வார்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சியில ஒன்று இந்த கிபிர் ஆணவம் இந்த குணம் அடுத்து மனிதர்களை வலுகெடுக்க சைத்தான் கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன மனிதர்களுடைய சண்டை மோட்டி விடுதல் இன்னைக்கு உங்கத்துல நடக்கிறது அதுதான் முஸ்லிம் சமூகத்துல நடக்கிறது என்ன முஸ்லிம்களுக்கு மத்தியில சந்தை ஓடுவது அரபிக் அரபு தீப ஹர்வத்தில் அரபு நாட்டில் இரு சைதான் வழங்கப்பட மாட்டான் அதுல இருந்து சைத்தானுக்கே நிராசை ஆயிடுச்சு அரபு நாட்டுல சிறுக்கு வரப்போறது இல்ல அரபு நாட்டுல அரபு மக்கள் இணை வைக்க மாட்டாங்க மக்கள் தன்னை வணங்குவார்கள் என்பதில் சைத்தா நம்பிக்கை முஸ்லிம்களுடைய சண்டை மூட்டி விடுவதில் அவன் நம்பிக்கை அழைக்கல இன்னைக்கு அரபு நாடுகள் அதானே நடக்குது அரபு மக்களிடத்தில் நினைவு கிடையாது ஆனால் அத்தீசு பைனகம் அரபு நாடுகளுடைய சண்டை ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்குது ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தாலேயே கொல்லப்படுகிறார்கள் இதுதான் சைத்தானுடைய பெரிய ஆயுதம் என்ன முஸ்லிம்களை ஒற்றுமை செய்து அவர்களுக்கு மட்டுமே சண்டையிட செய்து அவரை சைத்தான் குளிர்காயம் அந்த ஆயுதம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் அதற்கான உலகம் முழுக்க நாம பார்க்கிறோம் எவ்வளவு முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் இருக்கிறோம் எண்ணிக்கையில இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் உலகத்துல நாலு மனிதர்களில் ஒரு ஒரு முஸ்லீம் நாலு பேர் இருந்தா நாலு பேரத்துல ஒருத்தர் முஸ்லீம் உலக மக்கள் தொகையினுடைய நிலை உலக மக்கள் தொகையில அவ்வளவு அதிக எண்ணிக்கையில இருக்கிறோம் இவ்வளவு எண்ணிக்கை இருந்தாலுமே கூட இன்றைக்கு உலகத்துல ஆக கேவலமாக இருக்கிற ஒரு சமுதாயமும் நாவலாகத்தான் இருக்கிறோம் இந்தியாவை நம்ம எடுத்துக்கொண்டா எல்லா இடத்துலயும் சண்டை இங்க பார்த்தாலும் நமக்கு இடையில பிரச்சனை சண்டை சண்டை எல்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்க பாருங்க இந்து மதத்துல ஆயிரம் பிரிவுகள் இருக்கிறது ஆயிரம் ஜாதிகள் இருக்கிறது அவங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரே ஒரு சொல் இல்லைங்கிற ஒரு சொல் அதுல எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க அந்த ஒரு கொடையில இணைஞ்சிட்டாங்க வேற எதையுமே அவங்க பார்க்க தயாரில்லை கிறிஸ்தவர்களிடையே அவங்களிடையே ரெண்டு அமைப்பு இருக்கெல்லாம் செய்யுது பல பிரிவுகள் இருந்தாலும் தத்தோடி கிறிஸ்தவர்கள் தண்டவஸ்திருத்தவர்கள் என்று ரெண்டு பிரிவு இருக்குது ஆனா அந்த ரெண்டு பிரிவங்கூட ஒருவர் மற்றவரை தாக்குவது கிடையாது ஒருவர் மத்தவரை தூக்குவது கிடையாது அவரவர் அவங்க உங்க பாதையில அந்த கட்டோக்கு கிருஷ்ணவர்கள் அவங்க பாணியில போயிட்டு இருக்கிறாங்க வெள்ள கொஸ்டை சார்ந்தவர்கள் அவங்க பாணியில இவங்க அவங்க அவங்க இவங்களை சொல்றது இல்ல ஆனா நம்முடைய நிலைமை என்ன இவர் ரமதான் வரப்போகுது சீக்கிரம் அவங்க கூடவே வந்துடும் இருபது காத்தா எட்டு காத்தா எங்க உட்காந்து நம்ம சண்டை போடுறது தொலைக்காட்சிகளை உட்காந்து சண்டை போடுறது இதெல்லாம் உலகமே பார்த்தது ஆர் எஸ் சந்தோஷ போடுற வரைக்கும் பள்ளி சண்டைக்கு முஸ்லிம்களுடைய நிலை இதைத்தான் அவங்க சொன்னாங்க நீங்க சிரிப்பு செய்வீங்கன்னு நம்பிக்கை இல்லை ஆனா உங்களுடைய சண்டையை மூட்டி விட்டு உங்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி சைத்தான் அதிலே வெற்றி பெறுவான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை அதுதான் சகோதரர்களே இந்த சூழ்ச்சிக்குதான் நாம படியா இருக்கிறோம் கருத்து வேறுபாடுகள் கியாமத்து வரைக்கும் இருக்கும் எல்லா காலத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கும் அதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது கருத்து வேறுபாட்டுல எனக்குன்னு ஒரு நிலை இருக்குது நான் அதற்கு இறங்கி வரணும்னு தேவையில்லை இறங்கி வர வேண்டிய அவசியமும் இல்லை எதை நான் சத்தியன்னு விளங்குறேனோ மௌத்து வரைக்கும் அதுல நான் இருந்தாகணும் இது என்னுடைய மார்க்க கடமை சூழ்ச்சி நமக்கு இடையிலே சண்டை கூட வைப்பது அடுத்து நாம் பார்க்கிறோம் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று பெருமனார் செல்லித்தன் அவர்கள் சொன்னார்கள் உதவிகள் சொன்னார்கள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள ஒன்று சொன்னா நாளைக்கு அழைக்கு நாளைக்கு செய்யலாம் இப்படி தள்ளி போடுவது இருக்கிறது இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒன்று இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பலரும் அப்படிதான் நாளைக்கு தொழுக ஆரம்பிக்கலாம் நாளை மறுநாள் ஆரம்பிக்கலாம் இப்படி அஞ்சு நேரம் தொழுகை தொன்னாதவர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய மஜிமா பேர் மக்கள் தொழுகிக்கோ மகிழ்ச்சி தொழுகைக்கோ பார்க்க முடியுறது தொழுகை அலி ஆயிடலாம் மௌத்துக்குள்ள தொழுகை அலி ஆயிடலாம் எந்த நிமிஷம் நமக்கு மரணம் வரும் என்பது நிச்சயம் எந்த நிமிஷம் மூத்து வரும் என்பதற்கு எந்த உத்தரவும் கிடையாது ஆக நல்ல காரியங்களை தள்ளி போடுவது அடுத்து செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவது இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சி வரன தசி உஸ்மானி என்ற ஒரு அறிஞர் சொல்றாங்க அவர்களுடைய சேகுமார்கள் அவங்களுடைய பெரியவர்கள் சொன்னதாக சொல்றாங்க உங்க உள்ளத்துல என்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு தோணுச்சுன்னு உடனே செஞ்சிருங்க ஏன்னா இந்த நல்ல காரியம் செய்யணும்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது யாருன்னா அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற விருந்தாளிகள் மடக்குகள் அவன்தான் எண்ணத்தை ஏற்படுத்துறாங்க புறான் ஓதணும் என்ன வந்துச்சுன்னா உடனே ஓதிருங்க சூழ்ச்சிகள் ஒன்று சைத்தான் நம்ம முஸ்லிம்களை வறுமையை கொண்டு அச்சுறுத்துவான் குரான் சொல்றான் இதுக்கும் உங்களை வறுமையை கொண்டு பயமறுத்துவான் ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு பள்ளிக்கு ஒரு மதரசா இருக்கு ஒரு மார்க்கம் உதவி செய்யலாம் பயப்படுத்துவான் வறுமையை கொண்டு செய்தான் பயமுடுத்துவான் ஆனா அல்லாவுடைய வாக்குறது என்ன யார் அல்லாவுக்காக அழகான ஒரு இதை கடன் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் படமடங்காக்கி தருவான் யார் அல்லாவுக்காக அழகான கடன் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹால பன்மடங்காக பொருத்தி தருவாங்க வாக்குறுதி பல கோடிகளை தர்மம் இருக்குது ஆக அற்பமானது சொற்பமானது அவ்வளவு லட்சங்கள் அல்ல நம்ம மக்களுக்கு தந்திருக்கிறான் ஆனா அதோட ஒப்பிட்ட நாம செய்யக்கூடிய உதவிகள் நாம செய்யக்கூடிய தர்மங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி முஸ்லிம் சமுதாயத்திற்கான அறிவுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒன்று இந்த சமூகத்துக்கு நம்ம பணத்தை கொண்டு எதுவுமே செய்யலை மற்ற சமுதாயங்கள பாருங்க தங்களுடைய சமுதாயத்திற்காக அவர்கள் என்னென்ன சேவைகள் அந்த செல்வத்தை கொண்டு செய்திருக்கிறார்கள் ஆனா நம்ம சமூகத்துல அந்த சிந்தனை வரைக்கும் அறவே கிடையாது இந்த சிந்தனை நம்ம சமூகத்துல இல்லை மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்மிடம் இல்லாமல் போனதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் எனவே சைத்தானுடைய சூழ்ச்சி என்ன தர்மம் செய்ய போனாறு பெருமனாக செலவாகாம இருக்கிற பணம் மற்றதெல்லாம் செலவாகிட்டு பணம் நீங்க தர்மமா எதை கொடுக்கிறீங்களோ அது செலவாகாத பணம் மற்றதெல்லாம் செலவாகிவிட்ட பணம் இவ்வளவு அழகா சொன்னாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார்கள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது ஆடு அன்பளிப்பாக பெருமனார் செல்ல ஆளுசனவர்கள் எப்போ அன்னை ஆயிஷா வீட்டுல இருப்பாங்களோ அப்பதான் மக்கள் எல்லாரும் ஹதியா கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாரும் அப்பதான் ஹதியா கொடுப்பாங்க இது மத்த மனைவிமார்களுக்கு கூட கொஞ்சம் எரிச்சலா இருந்து அதனால ஜனங்க எல்லாருமே நபி ஆயிஷா வீட்டுல இருக்கும் மட்டும் ஹதியா கொடுக்கறாங்க நம்ம வீட்டுல இருக்கும் போதுலாம் ஹதியா வர்றது சொல்லி பெருமனாருடைய மனைவியிருக்கும் கொஞ்சம் கோபமா இருந்துச்சு அவங்க எல்லாரும் கூடி பேசினாங்களாம் இது சம்பவங்கள் அன்பளிப்பு அன்பளிப்பு மட்டும் அன்பளிப்பு வர்றது அப்படின்னு நாம நம்பிக்கை போய் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் வந்து பெருமாள் அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி உங்க நீங்க ஆயிஷா வீட்டுல இருக்கும் மட்டும் ஜனங்க அன்பளிப்பு கொடுக்கறாங்க எங்க வீடுகள்ல இருந்தா வர்றதில்லையு சொல்லி பிரசூல் சரந்தாலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா விஷயத்திலே என்னை துன்புறுத்தாதீர்கள் ஆயிஷா விஷயத்தில் என்னை துன்புறுத்தாதீர்கள் நான் உங்களில் எவரோடு இருக்கும் போது எனக்கு வகை வருவது கிடையாது ஆனால் ஆயிஷாவோடு நான் இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு வகை வருகிறது என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக ஒரு நாள் அதற்கு ஆயிஷாவுக்கு ஒரு ஆத்திரை அன்பு அன்பளிப்பு செய்யப்பட்டது பெருமனார் சந்திரபாலிருஷ்ணன் அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷாவை என்ன மிஞ்சி இருக்குதுன்னு கேட்டாங்க அப்ப அண்ணன் ஆயிஷா சொன்னாங்க யார சொல்றதா வந்த இறைச்சிய பூரா தர்மமாக கொடுத்துட்டேன் ஒரே ஒரு சப்பை முன்சப்பை பெருமானார் பிரியமா சாப்பிடுவாங்க அந்த முன்சப்பை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மத்தது எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னான் பெருமனார் சொன்னார்கள் இந்த முன்சப்பை மட்டும் தான் அழிந்து போய்விட்டது நீ தர்மமாக கொடுத்த அத்தனையும் எஞ்சி இருக்கிறதுன்னு சொன்னான் எதை தர்மமா கொடுத்தாயோ அதுதான் எஞ்சி இருக்கிறது எதை நான் சாப்பிட எடுத்து வைத்தாயோ அது மட்டும் தான் அழிந்திருக்கிறது ஆக இது மார்க்க நமக்கு கட்டுத்தரக்கூடிய போதனை என்ன எதை தர்மம் செய்கிறோமோ அதுதான் இன்றி இருக்குது எதை நாம வந்து செலவு பண்றோமோ நம்ம விஷயத்துக்காக அதெல்லாம் அழிஞ்சு போனதுன்னு சொன்னார்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒன்று சைதான் நம்மை இது போன்ற வருணையை கொண்டு பயம் பயமுறுத்துகிறான் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் கடைசியாக நான் சொல்ல வருவது சைதா வந்து நிராசை அடைய செய்வான் பாருங்க நிராசை அடைகிறது காவிரிகளுடைய தன்மை என்று நல்லா இராம் அலாமுக்கு அப்ப மலக்குகள் வந்து சுப செய்தி சொன்னாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க இந்த வயசுல எனக்கு குழந்தையா என்று மலக்குகள் கேட்டாங்க அல்லாவுடைய அருளை விட்டு நிராசை அடைகிறீர்களா என்று முஸ்லிம்களுடைய உள்ளத்துல நிராசை அடைய செய்வான் இன்னைக்கு அந்த வார்த்தைகளும் வருது அல்லாட்ட துவா கேட்கிறோம் அல்ல ஏத்துக்கிறது இல்ல இது ஒரு வகையான நிராசை துவா செய்யும் துவா ஏத்துக்கிறது இது ஒரு வகையான நிராசை நிராசை அடையவும் கூடாது நிராசை அடைவதும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று ஒரு மனுஷன் நிராசை அடைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன ஆகிடுவான் காசு ராகவே ஆயி போயிடுவான் ஆக அடைய கூடாது இன்னும் சொல்ல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அல்லாவுடைய மன்னிப்பில் இருந்து அடைய கூடாது அவரை பத்தி உலனாக்கள் சொல்லுவாங்க நல்ல மரணம் அவருக்கு கிடைச்சது ஹஜாதுக்கு இனாம் ஹசன் சொல்லி இருக்கிறாங்க ஹஜாதுக்கு நல்ல மரணம் கிடைத்ததுன்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் பல சகாதாரத்துல கொலை செஞ்சவன் அவருக்கு எப்படி நல்ல மரணம் கிடைத்தது அது குடமாக்கள் ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜா பெரிய பாதியா இருந்தாலும் அவர் வாழ்க்கையில குரானுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர் குரானுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர் எந்த அளவுக்கு உமரத்தில் அதிகம் சொல்லுவாங்க யூசுப் குரானுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுப்பாருன்னா நான் அந்த விஷயத்துல அவரை பார்த்து நான் குறாமப்படுவேன் இவர மாதிரி நம்மால் குரானுக்கு கண்ணியம் கொடுக்க முடியவில்லையே இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா அவர் மௌப்புடைய நேரத்துல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அல்ல என்ன மன்னிப்பான்னு சொல்லி அவர் நிராசை அடையலை நான் எவ்வளவு தொக்க செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிப்பான் அவருடைய மரண நேரத்தில் அவருடைய தாயார் கேட்டாங்க மகனே நீ எவ்வளவு தவறு செய்திருக்கிறாய் இந்த நேரத்துல நீ அல்லாவை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்டாராம் அப்போ அந்த கேட்டாராம் திருப்பி என்னுடைய விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாவும் கையில கொடுத்தா நீ என்னமா செய்வேன்னு சொல்லி அந்தமா சொல்லுத்தான் நீ எவ்வளவு அநியாயம் பண்ணி இருந்தாலும் என் நான் மன்னிச்சு உன சொர்க்கிட்ட அனுப்புவேன்னு சொல்லி நீ ஏன் சொருக்கத்துக்கு சொன்னா உன்னை விட தொண்ணூத்தி மடங்கு தருணையாளன் அல்லா என்ன மன்னிக்க மாட்டானா என்ன மக்கள் சொன்ன இந்த அல்லா மீது கொண்ட நம்பிக்கையினால் அல்லா அவரை மன்னித்து இருக்கலாம் என்று விஷயத்துல எப்படி நடக்கிறான் என்ன நினைக்கிறோம் புகாரியில பெருமனார் அவர்கள் ஒரு கிராமவாசி அரபி இந்த கிராமப்புற அரபுகளுக்கு நாகரிகம் கல்வி அறிவும் இருக்காது ஒரு கிராமவாசி அரபி கடுமையான காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடுமையான காய்ச்சல் பெருமான அவரை பாக்குறதுக்காக போறாங்க அவரை பாக்குறதுக்காக போறாங்க இப்ப நினைச்சா சொன்னாங்க யார நோயாளிகளை சந்திக்க போனாலும் சொல்லுவாங்க லாபாசர்லா இது நோயாளியை பார்த்தா சொல்லணும் லாபாசன்லா அல்லா நாடி நான் குணம் அடைந்துரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க அந்த கிராமவாசி பெருமானாருடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கூட அதை விளங்காம இந்த காய்ச்சல்ல இருந்தா நான் குணம் போறேன் இந்த காய்ச்சல் என்ன கவரில் கொண்டு போய் தான் இந்த காய்ச்சல் என்ன கபர்ல கொண்டு போய் தான் தள்ளும் அப்ப அந்த காய்ச்சல் நிராசை அடைஞ்சிட்டாரு அல்ல குணத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லி நிராசி அடைஞ்சிட்டாரு இந்த காய்ச்சல் என்ன கபர்ல கொண்டு போய் தான் தள்ளும் திருமண உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும் சொல்லி அதே மாதிரி அவர் காசிராகவும் ஒத்து அந்த காய்ச்சலும் குணமடையவில்லை காசிராகவும் அப்ப நோய் வந்தால் அல்ல குணத்தை தருவான் என்ன நம்பிக்கை வரணும் பஞ்சம் அல்ல மலையை தருவான்கிற நம்பிக்கை வரணும் நெருக்கடி சோதனைகள் அல்ல கண்டிப்பாக விடுதலையை தருவான்கிற நம்பிக்கை வரணும் நிராசை அடையுதல் இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று இந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்வது இப்ப சைத்தானுடைய பல சூழ்ச்சிகள் சொன்னோம் இந்த சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில அமல்கள் முதலாவது அமல் என்ன சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட அதிகமாக விஷ்ணு இல்லா சொல்லுங்கள் அதிகமாக கசரத்து எந்த காரியம் வீட்டுக்குள் நுழைந்தால் விஸ்மில்லா கருவே வந்தால் விஸ்மில்லா ஆடை உடுத்தினால் விஸ்மில்லா சாப்பிட்டால் பிஸ்மில்லா எங்க போனாலும் விஸ்மில்லா பைத்துலா செல்லும் போதும் விஸ்மில்லா நபி சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் வைத்துலா செலுகிறான் தாய்லத்துக்குள் செலுகிறான்னு சொன்ன அவன் விஸ்மில்லா சொல்லிட்டா அவனுடைய மறைவிடங்களை ஜிண்ணுகள் பார்க்க முடியாத வாட எல்லாம் விஸ்மில்லாதான் சொல்லிட்டு உள்ள போன உங்க மறைவிடத்தை சைத்தான்கள் பார்க்க மாட்டாங்க உங்க மறைவிடங்களில் ஜின்னு பார்க்கிறார்கள் அதோடு விளையாடுகிறார்கள் அப்ப ஜின் பார்வையிலிருந்து உங்களுக்கு விடுதலையா விஸ்மில்லா சொல்லுங்கள் சாப்பிடும் போது விஸ்மில்லா சொல்லல சைத்தானம் கூட உட்கார்ந்து சாப்பிடுறான் மனைவியோட சாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது விஸ்மில்லா சொல்ல தவறினால் அந்த சாம்பத்தியத்துல சைத்தானம் சேர்ந்து கொள்கிறாங்க நரம்போடு பிறந்த குழந்தைகள் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் வேற சொல்லுதா அதே சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை நபி சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது விஸ்வில்லா சொல்ல மறந்து விட்டாரையானால் அந்த உறவில் சைத்தானும் பங்கெடுக்கிறான் அந்த உறவின் மூலமாக பிறக்கிற அந்த குழந்தையை சைத்தானுடைய ஒரு நரம்பும் இருக்கும் அந்த குழந்தைக்கு சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை அப்ப நம்ம வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லல சைத்தானுடைய லாசி அந்த வீடு தான் விஸ்மில்லா சொல்லிட்டீங்க அங்க நுழைய முடியாது விஸ்மில்லா சொல்லி கதவை தாளிட்டீங்க அங்க சைத்தான் வர முடியாது ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிப்பதற்கான முதல் ஒலி என்ன அதிகமாக விஸ்மில்லா சொல்வது இரண்டாவது சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு இரண்டாவது வழி என்ன அதிகமாகல்ல அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த வார்த்தை அதிகம் சொல்லுங்க இந்த ஆரம்பிக்கிற துவா நிறைய இருக்கு ஹதீசில அந்த மாதிரி துவாக்கள் நிறைய நானும் ஓதுவது உண்டு இந்த அவுது வரக்கூடிய துவாக்களை பாடம் பண்ணி நான் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இதை எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அல்லா உங்களை சைத்தான இருந்து பாதுகாக்கிறேன் சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன சூரத்தில் அதிகம் ஓதுவது சொல்வார்கள் உங்களை நெருங்கவும் ஓதுங்கள் அடுத்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு ஆயத்தூள் குறிச்சி அதிகமா ஓதுறது ஆயத்தூள் குறிச்சி அதிகமா ஓதுறது இதற்கு ஆச்சரியம் என்னன்னா ஆயத்தூள் குறிசி ஓதினால் சைத்தானிடமிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்ததும் தான் ஆயத்தில் குறிச்சி பக்கத்துல கற்றுக் கொடுத்ததும் தான் கற்றுக் கொடுத்தான் அபுஹொரேட் ரத்தியானவர்களுடைய விரிவான அதிர் பெருமானார் அவர்கள் இந்த காத்தனுடைய பெயரித்தம் மலங்களை பாதுகாக்கிற பணியில அதற்கு அபுஹொரேடாவும் அவங்க ராத்திரி பூரா கண் பகல்ல பெருமானார்த்த வந்து சொல்லுவாங்க யார சொல்லா நான் ராத்திரி பாதுகாவல ஈடுபட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கண்ணை சென்றுட்டேன் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு திருடன் திருடி விட்டு இருந்தான் கைய பிடிச்சிட்ட கைய பிடிச்சி அவனை நேரத்தில் இறக்கப்பட்டு விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு மாச அவன் இன்னைக்கு ராத்திரியும் வருவான்னு சொன்னான் இன்னைக்கு ராத்திரியும் வருவான்னு சொல்லி ரெண்டாவது நாளும் வந்தான் வந்து அவன் திருட போன நேரத்தில் அவடிச்சுட்டாங்க ரெண்டாவது நாளும் கெஞ்சி தூத்து ஆடி எப்படியோ போயிட்டான் தமிச்சு மறுநாள் சொன்னாங்க அபு ஹரிரா நம்பி இடத்துல பெருமனார் சொன்னாங்க இன்னைக்கு ராத்திரியும் வருவான் மூன்றாவது நாளும் அதே சைத்தான் வந்தான் அப்ப அவனை திருடா வந்தவனாங்க அப்ப அந்த திருடன் சொன்னா நான் ஒரு விஷயத்தை கட்டு கொடுத்தா என்ன விட்டுருவீங்களான்னு கேட்டான் திருடா நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் சொல்லித்தந்தா என்ன விட்டுருவீங்களான்னு சொல்லி அபூஹிராவுக்கு கல்வினா ரொம்ப ஆர்வம் இருக்கு கல்வினா ரொம்ப ஆசை என்ன கற்றுத்தரேன்னு சொல்றாரு கட்டுத்தா எல்லாத்தையும் படிக்கலாம் நல்ல விஷயத்த யார் சொல்லித்திருந்தாலும் கேட்கலாம் சொல்ல அந்த திருடம் சொல்லி கொடுத்தா ஆயத்தூள் குறிச்சி ஓதுங்க சைத்தாண்ட இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவீர்கள் ஆயத்தூள் குறிச்சி ஓதினா செய்து நபி சொன்ன போது நபி சொன்னார்கள் அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன் வந்தது மூணு நாளும் சைத்தாண்டா வந்தான் திருட ரூபத்தில் வந்ததே சைத்தான் சைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனா ஆயத்தூள் குறிச்சி ஓதினால் சைத்தாண்ட இருந்து பாதுகாப்பு வர்கள சைத்தானுடைய சூழ்ச்சி பாதுகாப்பு பெற அதிகமாக ஆயத்தில் குறிச்சுது அடுத்தது சைத்தானிட பாதுகாப்பு பெறுவதற்கு அடுத்த சிறந்த வழி என்ன இரவில் படுக்கும் போது ஒதுவோடு படுக்கிறது ராத்திரி படுக்கைக்கு செல்லும் போது உதவோடு படுக்கிறது சில உடனாக்களுடைய கருத்து இது யார் உதவு செஞ்சுட்டு படுக்கிறாங்களோ அவங்களுடைய அருவாக அவங்க தூங்கினதும் அல்லாஹுடைய அரிசியில் சஜதா சொல்லிட்டு பெருப்பு யாருக்குறாங்களோ அந்த தூய் ஆன்மாக்கள் அல்லாவுடைய சரிதா செய்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படலாம் அடுத்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன நம்ம வீட்டில உருவப்படங்கள் வச்சிருக்க கூடாது உருவப்படங்கள் மாட்டி வைக்கிறது நம்ப சொன்னார்கள் எங்க வீட்டில் நியாயம் எங்க வீட்டில் உருவப்படங்களும் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் சைத்தான்கள் மனக்குகள் வரமாட்டார்கள் சைத்தான்கள் வருவாங்க வீட்டுல உருவப்பட இருந்துச்சு மலச்சுகள் வருவார்கள் செல்லு உருவம் இருந்துச்சு வாசல் வரைக்கும் வந்த ஜிபிரி திரும்பி போயிட்டாங்க பெருமாநா செல்ல ஆச்சரியம் ஜிபிரியில என்ன அதிருப்தி கேட்டாங்க இல்ல உருவம் இருக்குது உங்க வீட்டுல உங்க வீட்டுல உருவம் எடுத்தது உருவம் இருக்கிற வீட்டு இருக்கு நாங்கள் மலத்துகள் வரமாட்டோம் செய்தான்கள்்தான் வருவார்கள் நபியின் வீட்டுக்கே இந்த நிலை ஆக இதெல்லாம் செய்து சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாம பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் ஆக இன்னும் பல வழிகள் மனிதர்களை செய்தான் வழிகடுக்கிறான் அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகளை தான் இங்கே நாம் சொல்லிருக்கிறோம் இந்த இரவு பாவ மன்னிப்புக்கான இரவு வாழ்க்கை எத்தனையோ பாவங்கள் சூழ்ச்சிக்கு பலியாகி பல சந்தர்ப்பங்கள்ல பல பாவங்களை மன்னிச்சிருக்கிறோம் அல்லா மிகப்பெரிய கருணையாளன் கடிசிலே வருகிறது பெருமான் செல்லா அளிப்பில் அவர்கள் சொன்னார்கள் அல்ல இரவு நேரத்தில் கரங்களை நீட்டுகிறான் இரவில் தன்னுடைய கரத்தை நீட்டுறான் எதற்காக பகலில் பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக அல்ல பகல்ல தன்னுடைய கரத்தை நீட்டுகிறான் எதற்காக இரவில் பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக இப்படி எதுவரைக்கும் அல்லா செய்யன் நேர்களுடன் இருந்து உதயமாகிற வரை வரை அல்ல தினமும் இரவிலும் கரங்களை நீட்டுகிறான் பகலிலும் கரங்களை நீட்டுகிறான் நம்மை போன்ற பாவிகளை மன்னிப்பதற்காக எனவே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த இரவு அதிகமாக அல்லாஹ் நாம் இஷ்ட்பார் செய்ய வேண்டும் நிறைய இஷ்ட்பார் செய்வதன் மூலமாக ஏராளமான பலன்களை அல்லாஹார இஸ்வார் செஞ்சா அல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறான் இசார் செஞ்சா அல்லா மலையை கொடுக்கறான் இசார் செஞ்சா அல்ல ரிந்துக்கல பரக்கத்தை குடுக்கறான் இஷ்ட செஞ்சா உங்களுடைய ஆயுளை அல்ல அதிகப்படுத்துறான் இஷ்ட மூலமாக அந்த ஆயுளை அதிகப்படுத்துறாங்க எனவே இந்த இரவுல அதிகமாக அல்லாட்டது இஷ்டது அடுத்து ஒரு நான்கு விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சொல்வார்கள் ஒண்ணு இருக்குல்லாம் கிரீடம் அது என்ன துவா அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் ரொம்ப தெரிஞ்சாலும் சாதாரணமா மதிப்பு இல்லாம ஆகி போயிடும் ஆனா அதுல உலமாக்கள் சொன்னாங்க தாராளமாக தாராளமா இதுதான் சிறந்த துவா பெருமானார் கவாசல செஞ்ச ஒரே துவா இந்த ரப்பனா ஆசினா மட்டும்தான் இந்த ஒரு துவா தான் அவர்கள் உலகத்திலும் என்ன தமிழ்ல விளக்கம் சொல்ல முடியாது அத்துணை நன்மைகளும் ஹசனாவில் இருக்கிறது நல்ல மனைவிய கொடு ஹசனால அதுக்கும் அர்த்தம் இருக்குது நல்ல சந்ததிகளை கொடு ஹசனாங்கிற வார்த்தையில அர்த்தம் இருக்குது சனாலான நிலுக்க கொடு அதுல அர்த்தம் இருக்கு ஹசனாவில உடல் ஆரோக்கியத்தை கூட ஹசனால அந்த அர்த்தம் இருக்குது நீங்க என்னென்ன நன்மைகளை விரும்புறீங்களோ அது எல்லாம் இது போன்ற இரவுகள்ல இந்தாட்டை அதிகமா இது எல்லாம் அதுல சிறந்த தஸ்மீஹன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க எல்லாம் அதுதான் கிரீடம் ஒரு நாள் பதிர்த்துலுகைக்கு பிறகு ரொம்ப நேரம் கழித்து பெருமானார் செல்லலாலைகள் மனைவி சா வீட்டுக்கு வந்தாங்க யாரும் நல்ல விஷயம் தான் நான் ஒரு களிம அவன் சொல்லி தர்றேன் அத மூணு தடவை ஓதிட்டோன்னு சொன்னா நீ இவ்வளவு நேரம் தஸ்வி செஞ்சது நன்மை கிடைத்து போயிடும் அது என்ன அது அழகான களிமாத்துகள் சுபஹானி அதை அல்லாவுடைய படைப்புடையாருக்காவது தெரியுமா அல்லாவுடைய எண்ணிக்கையை அளவிற்கு நான் அல்லாவை துதிக்கிறேன் அதான் அர்த்தம் அடுத்ததுல கிரீடம் ஒண்ணு இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவம் மன்னிக்கப்படுது அன்றைய பொழுத முழுக்காண்டிருந்து பாதுகாப்பு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மைக்கு நீண்ட வார்த்தை சொல்றேன் யார் கேட்டுக்கின்றான் மனப்பாடம் செய்ய முடியும் செஞ்சுக்குங்க இதுல இந்த இஸ்ஸ்திக்பாராவை அமீர் தலைவர்னு சொல்வாங்க அல்லாஹ் ஹும்ம அன் த ரப்பீ லா இலாஹ இல்லா அன் khalaqtani wa ana abduka wa ana ala ahdika wa wa'dika mastata'tu wa abuna ka bi dhanbi faghfirli fa innahu la yaghfirudh dhunuba illa ant illa sayyidul istighfar inda istighfaru solluvaanga neenga inda naalu isaiyengala neenga aman seid kollungal du'a wa rabbana atina fid dunya adha pidithu kollungal tasbihala கிரீடமாக விளங்கக்கூடியவை இந்த நல்ல இரவில் இதை செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யுங்கள் இல்லாம அல்ல அல்லா என்ற விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சோசியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக சங்கையானமதானுடைய மாதம் மிக நெருக்கத்தில் வரவிருக்கிறது அல்லா இன்சா ரமதானை முறை நமக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ரமதான் இதை ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய நன்மைகள் நிறைய வாதத்துகள் செய்யக்கூடிய தோசியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருப்பதோடு நல்ல இரவில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டியும் அல்லாஹிடத்திலே நாம் இறைந்து வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே முஸ்லீம்கள் இவ்வளவு பார்த்தது கிடையாது உலகத்துல எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் முஸ்லீம்கள் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருக்கிறாங்க அதனால இந்த நல்ல இரவுல உங்களுக்காக துவா செய்வதோடு இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் கும்பத்துக்காக வேண்டியும் துவா செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன்